வணக்கம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஞான பிரகாசம் ஒன்று அஞ்சு பதினெட்டு தமிழர்களின் சாகா கல்வி நேற்று பதிவு தொடர்ச்சி இந்த செடிக்கு ரெண்டு செடியில் ஒன்று வாடி இருந்தது ஒன்று நல்லா இருந்தது இந்த ரெண்டு செடிக்குன்ற இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு கேட்டார் இது செத்து போக சொன்னேன் ஒன்று செத்து போய்டுன்னு சொன்னேன் இன்னொன்று நல்லா தொழுக்கும்னு சொன்னேன் செத்து போகிறதுக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டார் எனக்கு தெரியல இதுலேருந்து சாகாதமாக இருக்கிறதுனா என்னென்னு கண்டுபிடிக்கலாம்னார் எனக்கு புரியல எனக்கு தெரியலன்னு சொன்னேன் சரி இது என்ன செய்யும் அது என்ன செய்யாதுன்னு கேட்டார் இப்படி சொல்லுனார் இது தண்ணி குடிக்கும் சத்தம் எடுத்துக்கும் சுவாசிக்கும் வளரும் அது அதெல்லாம் செய்யாது அப்படின்னா ஓ சரி அப்படின்னா சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல சுவாசிக்கிறதுக்கு மூக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் தாவரங்களுக்கு தாவரங்களுடைய எல்லா பாகங்களும் சுவாசிக்கிறது நீ படிச்சிருக்கியா இல்லையா ஆமாம் அப்புறம் ஏன் சுவாசிக்க மாட்டேங்குது அப்படின்னாரு எனக்கு புரியல இது ஏன் சுவாசிக்க மாட்டேங்குதுங்கிறது புரியல கிட்டத்தட்ட மனிதர்களும் யாத்தையும் ஒன்றா வச்சு அவர் பேசிகிட்டு இருந்தார் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் சரி இது சுவாசிக்கலாதனால செத்து போச்சு அப்படியே வச்சுக்கலாம் இந்த செடிக்கு என்ன இருக்கோ அந்த செடிக்கு என்ன இருக்காது அப்படின்னு கேட்டார் இதுவும் எனக்கு புரியலன்னு இந்த செடியில் ரெண்டுலையும் உள்ள மாறுதல் என்னன்னு கேட்டார் ஒரு செடி தண்ணி குடிக்கும் நல்லா வளரும் இன்னொரு செடி எதுவும் இல்லாமல் அழிஞ்சு போயிரும் இதை காஞ்சி போயிடும் இது நெருப்பு கரையாயிரும் அல்லது வேறு ஏதாவது காஞ்சிக்கீழ விழுந்தால் வேறு ஏதாவது கரையான்கள் சாப்பிட்றோம் அந்த மாதிரி போயிரும் இது அது மாதிரி சாப்பிட முடியாது இது இது கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இது வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ அது தண்ணி குடிக்கலன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் வாடகை செடி தண்ணி குடிக்கலன்னா என்ன காரணம்னு கேட்டார் தெரியல அதுதான் அதுக்கு முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்ட கேட்டார் இருக்குன்னா எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் ஒரு குடம் இருக்கும் பிடிச்சி வச்சிருக்கோம்ண்ணே எவ்வளோ குடிப்பீங்கன்னு கேட்டார் இது ஒரு நாளைக்கு அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் குடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் எல்லாத்தையும் குடிக்க மாட்டிங்களான்னு கேட்டார் இல்லைண்ணா ஏன்னாரு தாகம் இருக்கிற அளவுக்கு தானே குடிக்க முடியும்ண்ண அப்போ தண்ணி குடிக்கணும்னா என்ன வேணும் தாகம் வேணும் வீட்டில் சமைச்சிருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களா இல்லை பசி இருக்கணும் உயிருள்ள செடிக்கு பசியும் தாகமும் இருக்கும் செத்து போன செடிக்கு அது இருக்காது அப்படின்னாரு பசியும் தாகமும் தான் உயிர்த்தலுக்கான உண்மையான ஆதாரம் பசியும் தாகமும் இல்லைன்னா செத்து போயிரும் அல்லது செத்து செடிக்கு பசியும் தாகமும் இருக்காது இது சரியா அப்படின்னாரு சரிதான் அப்படின்னு சொன்னேன் சரி அப்போது மரணத்திலிருந்து மீட்கிறது என்னான்னு தெரிஞ்சுதா இப்போ மரணத்துக்கு காரணம் என்னான்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் அப்போனா மரணத்துக்கு காரணம் பசியின் தாகமும் இல்லாமல் இருக்கிறது தானா இல்லை நான் இதை ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னேன் ஏண்டா அப்படின்னு கேட்டார் புன்னகையோட மரணத்துக்கு காரணம் வெறுமனே பசியின் தாகமும் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஏண்டான்னு கேட்டு என்னை புன்னோட பார்த்தாரு உங்களுக்கு ஏன் தெரியுதான்னு பாருங்கள் நாளைக்கு தொடர்ந்து சந்திப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு குறிப்பு வருது அதாவது இறந்து போனவர்களுக்கு இறந்து போன பசியும் தாகமும் இருப்பதில்லை உயிர்களுக்கு சரியா இது வந்து ஒரு ஒரு டிப்ஸு ஒரு பாயிண்ட் சகா கல்வினுடைய ஒரு முனை இதை தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் ஆனால் இதை மட்டுமே மரணத்துக்கான காரணம்னு நான் ஒத்துக்கலை அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னு கேட்டார் என்னுடைய ஆசிரியர் இந்த இடத்துல இந்த தொடர் நிற்கிது நாளைக்கு மன்னிக்கணும் இதில் எல்லோரும் கலந்துக்கிட்டு அல்லது உங்களுடைய புரிதல்களை வெளிப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்கள் பேச முயற்சி செய்யுங்க நன்றி